ஐந்து தமிழிசை சங்கம் சென்னை சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேரறிஞர் தருமபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமோர்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை சிந்தாதிரிப்பேட்டை பன்னீர் திருமுறை மன்றம் திரு சிவகா சங்கரன் அவர்கள் குத்துவிளக்கேற்று விழாவினை சிறப்பிப்பார்கள் அம்பலத்தாடுவனம் அம்பலத்தை ஆடுமான் உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு நறியவன் நிலவுலவிய நீர்மலிமேணி அழகில் சோதியம் அம்பலத்தாடுவலர் சிலம் படி வாழ்த்தி வணங்குவன ஆ உடம்பில் பிறவியே உடம்பில் பிறவியே தான் அடைந்த உறுதியைச் சாருமா உடம்பில் பிறவியே தான் அடைந்த உறுதியைச் சாருமா உடம்பில் பிறவியே தான் அடைந்த உருதியா रुमाल ஏ ஆனா தே நடைந்த மலக்குடில் பில்லையுல் மா நடந்து வரதர் பொற்றால் தொட ததரீனானா வோ எடு மாக்கதை இந்த மிச்சையூளாய் நடக்கும் மேன்மை நமக்கருடை தேடுக்குமாக்கதை இந்த மிச்சையூளாய் நடக்கும் மேன்மை நமக்கருடை தேடுக்குமா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 கிடையாது சினிஞான சம்பந்த தோல்டு செவின்னு தொடங்கிட்டார் விநாயகர் வணக்கம் இல்ல சிறிது முழுதும் விநாயகருக்கு அதே மாதிரி திருநாவுக்கரசர் முதல் பதிகம் கூற்றாயினவாருன்னு சிவனுக்கு பாடிவிட்டார் பூரா சிவனை தவிர விநாயகருக்கு வணக்கம் கிடையாது சுந்தரர் பித்தாபுரை சூடினு பாட தொடங்கி விட்டார் விநாயகருக்கு இயற்கும்னிதனே தாழ்வா சொல்லி விடுவான் இது மனித இலக்கணம் ஆனா அதற்கு மாறாக இவர்கள் ஒரு தெய்வத்தை சொல்லலைங்கிறது ஒண்ண தவிர தெய்வத்தை இகழ்ந்து விடவில்லை என்பதை நீங்க தவறாமல் நெஞ்சில உறுதி படித்துக் கொள்ளுங்கள் இல்லையா ஆமா அதே மாதிரி எட்டாம் திரு முறை நமச்சிவாய இல்லையா விநாயகர் வணக்கம் விநாயகருக்கு வணக்கம் கிடையாதுன்னு சொல்லுதுனாலே விநாயகர் பெருமானை இகழ்ந்து விட்டார்கள் நீங்க எண்ணி விடாதீர்கள் அந்த எண்ணத்துக்கே நம்ம போகக்கூடாது இல்லையா ஆமா முடுமுதற் நிரூபித்து விட்டார்கள் அவ்வளவுமா என்பதை நீங்கள் எண்ணத்தை விட்டு அது மாற்றவே கூடாது அதே மாதிரி ஒன்பதாம் திருமுறை தொடங்கும் போது ஒளிவளர் விளக்கே என்று தொடங்கிவிட்டார்களே தவிர விநாயகர் ஆனால் ஒன்பதாம் திருமுறையிலே முருகனுக்கு என்று ஒரு பதிகம் இருக்கிறது திருவிடைக்கழி முருகனுக்கு இல்லவா அப்புறம் பத்தாம் திருமுறையில ஐந்து கரத்தனை ஆராய்ச்சி படி அதனை திருமூலர் ஓதி இருக்க மாட்டார்கள் என்று எழுதிவிட்டார்கள் பெரிய புராணத்தில் கூட அதுக்கு அந்த ஐந்து கரத்தனை என்ற பாடலுக்கு ஆதாரம் இல்லை இல்லையா ஆமா இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் சில பேர் நல்ல திட்டவட்டமா எழுதி தருமபுரம் பண்டார் சன்னதி எழுதிக்கள் நல்ல அபூர்வமான ஆராய்ச்சி நல்லா எழுக்க இவ்வளவு தூரம் அவர் எழுதுவார்னு நான் நம்பவே இல்லை ஆமா ஏனத்தானோன்னு மேடையில் பேசுவாங்க ஒரு கடன ஒரு கட்டுரை மாணிக்க வாசகர் வந்து மூவருக்கு பிற்காலம் தான் பல நூல்களை ஆராய் ஆராய்ந்து சொல்லி இருக்கிறாங்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்னுடைய அறிவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாதிரி ஆதபட்டுடும் பதினோராம் திருமுறைன்னு வரும் பொழுது எடுத்தவுடனே ஆலவாட்சிவனுடைய பாட்டு தான் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனா விநாயகருக்கு என்ன பின்னாலும் நம்பி நம்பி இன்னும் பலரும் பாடினதெல்லாம் முருகனுக்குரியதெல்லாம் கூட அதில் வந்துடுச்சு கிட்டத்தட்ட சொல்லப்போனா திருவிசைப்பாவிலேயே இந்த ஏக ஜெய்வ கொள்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய அவங்களுக்கு அந்த எண்ணம் அப்படின்னு விட்டுறணும் இல்லையா அதுதான் கற்புடைய பெண்ணுக்கு அழகு என்று சொல்லுவார்கள் இல்லையா ஆமா அதே மாதிரி பன்னெண்டாம் திருமுறைன்னு வரும்பொழுது பன்னெடாந்திர முறைன்னு வரும்போது எடுத்த எடுப்புலையே ஆண்டவனே உலகலாம்னு அடியெடுத்து கொடுத்துட்டான் இப்போ இந்த முதல் பாட்டுன்னு அடுத்த பாட்டுன்னு நான் சொல்லிவிட்டேன் அதுக்கு அடுத்தது ஒரு பாட்டு இருக்கு விநாயக வணக்கமாக ஒன்று பாடி வச்சிருக்கிறார் சேக்கிலார் பெருமான் அதை இப்போ பாடினேனா இல்லையா ஆமா அதனால விநாயக வணக்கம் பாடினதுனால சேக்கிலார் குறைந்து விட்டார் என்று நாம் எண்ணுவதற்கு இல்லை இல்லையா ஆமாம் எண்ணவும் கூடாது அப்படி இப்போ நாம் வந்து சுந்தரருடைய வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் யோக வழியில் இருந்தவர்கள் என்று நமக்கு பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் நாம் வந்து தேவாரத்துக்கு சிற்சில இடங்கள்ல இருக்கிற கருத்தை மாத்திரம்தான் சொல்ல வந்தேனே தவிர தேவாரத்தில் இருக்கிற உட்பொருள்கள் அதெல்லாம் சொல்ல எனக்கு தகுதியே கிடையாது அதை நான் ஒத்துக்கொள்றேன் இல்லையா ஆமாம் விசையோடு பாடுவதற்குத்தான் என்னுடைய ஆயுளை நான் பரிபூர்ணமாக பறிகொடுக்க வேண்டி வந்துருத்தும் அதுக்கே என்னுடைய ஆயுள் பத்தலை இப்போ அதே மாதிரி இன்னைக்கு விளக்கமாக ஒருத்தர் பேசு யார் அவருக்கு பாடி காட்ட முடியுமோ முடியாது விளக்கமா பேசியும் பாடியும் காட்டணுமா ஒரே ஒரு மனுஷன் தான் அது கிருபானந்த வாரியார் தான் பாக்கி பேரெல்லாம் கிடையாது என்பதை நீங்கள் எண்ணிக்க ஞானியார் முதற்கொண்டு கிடையாதுன்னு ஆமா திருப்பாதிரி புரி ஒரு ஞானியார் சுவாமிகள் இருந்தாங்களே பெரிய அறிவாளி பாட முடியுமோ முடியாது கிடையாது தெரியாது அது என்னமோ வாரியாருக்கு மாத்திரம் இந்த இசை அறிவும் இருந்தது இயல் அறிவு இருந்தது அப்படி ஒரு மனிதனை நாம இனிமே பார்க்க முடியாது இல்லையா என்று விட்டுவோம் ஆக நான் எடுத்துக்கொண்ட பொருள் அதுதான் தேவாரத்தை பாடினால் தமிழன்களே ஹிந்துக்களே கேட்க மாட்டேங்கிறான் நான் எத்தனை கோயில் பாடியிருப்பேன் ஒரு கோயிலா ரெண்டு கோயிலா ஆமா கேட்க மாட்டேங்கிறான் காரணம் என்ன அவனுக்கு அதில் இருக்கிற ஒரு நுட்பம் தெரியவில்லை என்பதுதான் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அதனால சில இடங்கள்ல நான் இப்படி சொல்ல ஆரம்பிச்சேன் அவ்வளவுதான் சொல்றத தவறு என்று சொன்னவர்களும் உண்டு வரவா இல்லை இவர் சொல்றதை கொஞ்சம் வெளி வெளிப்படையா சொல்றார் அப்படின்னு சொன்னவர்களும் உண்டு அதை சொல்லுவார் ஞாபகர் ஒரு இடத்துல போற்றுவாரையும் உடையார் தூற்றுவாரையும் உடையார் இல்லையா அது அவன் உண்டு இன்னைக்கும் உண்டு ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சீதாடிக்கு போகாம வெளி வட்டத்திலேயே போனார் அந்த பெரியவருக்கு மரியாதை கொடுத்தாரா ஆண்டவன் காட்சி கொடுத்தான்னு சொல்லிட்டேன் அதில் ஒன்று சொன்னேன் வாரியார் சுவாமி சீதாடியில் சினியான பேசினார்னு நான் போன மாதம் சொன்னது எனக்கு நினைவு இருக்கு உங்களுக்கு நினைவு இல்லைனாலும் எனக்கு நினைவு சாமி சீர்காடியில அவருக்கு திருஞான சம்பந்தர்னு பேச்சு போட்டாங்க வந்து உட்கார்ந்து உட்காந்துட்டு நான் சீர்காடியில வந்து திருஞான சம்பந்தர் வந்து திருமலை பால் குடிச்சார் தாளம் வாங்கினாரு சொன்ன ஒரு பொடிப்பைய பக்கத்துல கலந்து இது எங்களுக்கு தெரியாதா இதை சொல்லத்தான் நீ வந்தியா போயா எந்திரிச்சின்னு சொல்லிவிடுவான் இங்க இருக்கிறவனுக்கு அப்படி தெரியுமே நான் என்னத்த பேசுவேன் அப்படின்னு எடுத்த அடுப்புல சொல்லி விட்டு வேற ஒரு வரலாறு சொல்றேன் திருஞான சமுதருடைய தொடர்புடையதான் அப்படின்னு தொடங்குறார் அவர் துரும்ப பத்தி பேச சொன்னாலும் முப்பது நாளைக்கு பேசுவார் துரும்பு எறும்ப பத்தி பேச சொன்னா முப்பது நாளைக்கு பேசுவார் வந்தது வராம ஆமா அந்த ஆற்றல் படைத்தவர் அவர் இல்லையா ஆமா அவர் எனக்கு ஒன்றும் சொந்தக்காரர் இல்லை அறிவுக்கு சொந்தக்காரன் ஆமா அவர் சொல்லிவிட்டு தருமபுர மடத்துல ராஜகோபால சுவாமின்னு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி இருந்தார் இங்க யாருக்காவது தெரியுமான்னு கேட்டார் நான் பக்கத்துல எனக்கு தெரியும் அவர் காங்கிரஸ் வாதிட்டீங்க அவர் தான் அப்படி இருக்க அவர் காங்கிரஸ் வாதி மெட்ராஸுக்கு ஒரு சொற்பொழிவுக்கு வந்தார் அப்ப நாடு சுதந்திரம் பெறாத காலம் சொற்பொழிவு பண்ணிவிட்டு ஒரு ட்ரெயின்ல ஏறினார் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் லைன் ஆனால் சரி காட் லைன் ஆனாலும் சரி ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் அது ரிப்பேர் ஆனாலும் அந்த ரிப்பேர் மேலேயே அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு லைன்லாம் கிடையாது இல்லையா பிராட் கேட் போட்டிருக்கான் அப்படிலாம் கிடையாது ராத்திரில் மாத்திரம் மூணு ட்ரெயின் போகும் மெட்ராஸ்ல இருந்து தென் பகல்ல வண்டி கிடையாது ராத்திரி சாரிச்ச ஆறு மணிக்கு மதுரை பார்த்தல் பாசஞ்சர்னு ஒன்று போகும் ஒம்பது மணிக்க எட்டு மணிக்க என்னமோ இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒன்று போகும் அது அந்த வண்டியில் ஏறினா சிலோனில் போகிறதுக்கு கப்பலுக்கு போய் சேரும் அது அதனால் இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸ்னு பேர் அப்புறம் ராத்திரி பத்து மணிக்கு மேலே திருவனந்தபுரம் ஃபாஸ்ட் பேசஞ்சர் வேணுமான்னு ஒரு ட்ரெயின் போகும் அதோடு சரி பகலில் சும்மா விழுப்புரம் வரைக்கும் திண்டிவனம் வரைக்கும் அப்படி வேண்டியிருக்கும் இப்படி ஒரு காலம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க இல்லையா ஆமாம் அப்போல்லாம் இந்த எக்ஸ்பிரஸ் பஸ் எல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் பஸ்ஸில் போனோம்னு சொன்னால் திண்டிவனை வரைக்கும் போகலாம் அல்லது பாண்டிச்சேரி வரைக்கும் போகலாம் அப்புறம் இறங்கி மறுபடியும் ஒரு பஸ்ஸில் ஏறி அப்படி தான் பயணம் அவ்வளவு கடினமாக இருந்த காலம் அது அந்த இண்டோஸில் வந்த இந்த ராஜகோபால சுவாமி ஏறி உட்காந்துருந்தது அது ராத்திரி ரெண்டு மணிக்கு மாயாரம் போகும் அங்க அவர் இறங்கி தரங்கம்பாடி போற வண்டியில ஏறி அவரு திருக்கடை ஊருக்கு போகும் இல்லையா ஆமா அவங்க திருக்கடை ஊர்ல இருந்தாங்க தருமபுரம் அடத்து சாமி அவங்க அவர் உட்கார்ந்து இருந்தாரு எடுத்த சீட்டு காலியா இருந்தது ஒரு முஸ்லீம் வந்து உட்கார்ந்தான் அவர் காங்கிரஸ் ஆனதுனால அவருக்கு முஸ்லீம் வந்து உட்கார்ந்துக்கானங்கிற எண்ணம் அவருக்கு வரல சாமியும் படுத்து அவனும் படுத்துட்டான் அவன் மலேசியால இருந்து வரான் இவர் மெட்ராஸ்ல வந்து பேசிட்டு இவரு இவனும் தூங்கிட்டான் அவரும் தூங்கிட்ட நடுமத்துல எங்கேயோ ஒரு ரிப்பேர்ல நாலு மணி நேரத்துக்கு மேல ட்ரெயின் போட்டுட்டான் அது இவங்களுக்கு தெரியல நல்லா தூங்கிட்டாங்க இந்த எண்டை சோழன் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு போகணும் மாயாரத்துக்கு ரெண்டு மணிக்கு போகணும் ரெண்டு மணி வாக்கில் இந்த சாமியார் மூழிச்சுக்கிட்டார் மணி ரெண்டாவது ரெண்டாவது விழுப்புரத்துக்கு இருந்தாண்டே நிற்கிறான்னு என்னன்னு விசாரித்து பார்த்தா வண்டியில் ஏதோ ரிப்பேர் லைனில் ரிப்பேர் அதனால நிறுத்தி போட்டான் மெதுவாக போகும் சாமியார் மூழ்கிக்கிட்டே உட்காந்துருந்தார் இந்த முஸ்லீம் நல்லா இந்த வெளிநாட்டிலேருந்து வர்றானா நல்லா தூங்கிட்டான் தூங்கி என்ன பண்ணுறதுக்குன்னா ஏழு மணிக்கு எழுவிட்டான் ஏழு மணிக்கு இது சிதம்பரத்தை விட்டு அப்பதான் பொழுது மாயவரத்துல இறங்கி திருவாரூர் நாகூர் வண்டி எங்க இருக்கனு தெரியலையே சொல்லிட்டு சாமி இது பொழுது முடிஞ்சு போச்சுன்னா தஞ்சாவூர் என்னடா இருக்கணுமா வண்டி அப்படின்னா பரவாயில்ல பதறாத வண்டி லேட்டா போகுது சிதம்பரத்தை விட்டு வண்டி புறப்பட்டு இருக்கு அடுத்தது சீரியாழிக்கு வரும் அதுக்கப்புறம் தான் மாயரம் வருது நீ பரவாயில்ல நீ தூங்குனதுனால பரவாயில்ல அப்படின்னு சொன்னார் அந்த முஸ்லீம் கேட்டானா சீரியாழின்னு சொன்னால் இந்த திருஞான சம்பந்தர்ன்னு ஒருத்தர் ஒரு பெரிய பேரறிவாளர் கடவுள் அருள் பெற்றவர்னு நான் படிச்சுருக்கேன் அவரா அப்படின்னு அவன் கேட்டவன் நல்லா நீங்கள் கவனிக்கணும் கேட்டவன் யாரு முஸ்லீம் ஆமாம் அவர் கடவுள் அருளை பெற்றவர்னு நாங்கள் படிச்சிருக்கிறேன் அவர் அவரா அந்த ஊரா அப்படின்னு ஆமான்னு இவர் சொல்லிவிட்டாரு அத்தோடு அந்த பேச்சு நின்று போச்சு சீரியாழியில வண்டி நின்றுது இவன் என்ன பண்ணாங்க டோரை திறந்துக்கிட்டு கீழே இறங்கி சீரியாழி எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டான் இப்படி கிழக்கு பக்கம் இருக்குன்னு சொன்னார் அந்த சிக்க நோக்கி அவன் என்ன பண்ணான் கீழே விழுந்து ஒரு கும்பிடு போட்டுவிட்டு ஒரு புடி மண்ணை எடுத்துக்கிட்டு மேலே இறந்தானா மேல வந்தவுடனே வண்டி புறப்பட்டு அப்ப இந்த சாமியார் கேட்டாரா நீ எங்கேருந்து வரேன் மலேசிய சீரியாழியை பத்தி நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன் அப்பெல்லாம் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா மதத்தலைவர்களையும் எல்லா மதத்தை பத்தியும் பாட புத்தகத்திலையும் வரும் சரித்திரத்திலையும் வரும் இப்ப நடுமத்தில்தான் பல விதமான கோளாறுகள் வந்து நம்ம நாட்டை கெடுத்துட்டு இப்ப நினைக்கிறானுவ எல்லாம் ஒன்னா எழுதணும் எல்லா மதத்தலைவரை பத்தியும் எழுதணும் எல்லா இதை பத்தியும் எழுதணும் இப்ப சொல்றானு நடுமத்தில் ஏற்பட்டு அந்த கோளாறு மரமா போயிடுச்சு மரமா மலச்சு போச்சு ஆட்டி எரிது அந்த பேயாட்டத்தில் நாம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் பொதுஜனங்கள் ஆகிய நாம் ஆமா ஜாதி இல்ல மதம் இல்ல ஜாதி வாய்னால சொல்லிவிட்டு எவ்வளவு அயோக்கியத்தனமும் எவ்வளவு போக்கிரத்தனமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம நாட்டில் இருக்கிறவன் அது அப்புறமா பார்த்துக்கணும் அதை அந்த வயசரிச்சல் எப்போ கிளப்ப வேண்டாம் ஆக அவ கேட்டு நான் முஸ்லீம் இருந்தாலும் நான் நாட்டு வரலாறு படித்தேன் இந்த திருஞான சம்பந்த படிச்சு பார்த்தேன் ஐயையோ நம்ம நாட்டில் இப்படி பெரியவர் இருந்திருக்கிறாரு நாம் தமிழ்நாட்டுக்கு எப்போ போறோம் அந்த ஊரை நம்ம பார்க்க போறமானு ஏங்கி கிடந்தேன் இது ரெண்டு மணிக்கு போயிருந்ததுன்னா நான் அந்த ஊரை பார்த்துருக்க மாட்டேன் என் நல்ல வீதி உழுது பிடிச்சதுக்கு அப்புறமா வந்தது அந்த அந்த புண்ணியவாம் பிறந்த ஊருடைய மண்ணை நான் எடுத்துக்கிட்டு போறேன் நான் சாமியார் நினைச்சாராம் நான் இந்த ஊருக்கு வந்தேன்னா இந்த ஊருக்கு வந்து தான் ஒண்ணுக்கு போவேன் ரெண்டுக்கு போவேன் அப்படிதான் செய்யறாங்க நாமெல்லாம் அப்படிதான் செய்யறோம் இல்லையா ஆமா இவன் புனித மண்ணுன்னு எடுத்து வச்சுக்கிறானே இவன் பக்தனா நாம பக்தனான்னு என்ன இந்த வரலாற வாரியார் சாமி இவ்வளவு சொல்லி பாரு நினைக்கிறீங்க ரெண்டு மணி நேரம் சொன்னாரு அதுக்கு காலு கை பேரம் பேத்திக்கு மாப்பிள பேரனுக்கு மாப்பிள அப்படி எல்லாம் வச்சு ரெண்டு மணி நேரம் வச்சு பிளாசி எடிஞ்சுட்டு மறுபடி ஒரு சாடு சாடுனாரு ஒரு புதிய மண் எடுத்துட்டு போனான் சீர்காழியில இருந்து சொல்ல மாட்டான் ஆமா அது உங்களுக்கு தெரியுமா ஆமா சீயாழின்னு தான் இருக்கும் அப்படிதான் இருந்தது சீர்காடின்னு கூட சொல்ல தெரியாத சைவங்கள் உண்டே அவனா மண் எடுத்துக்கிட்டு போவான் பிற மதத்தவர்கள் கூட மதித்த சமுதாயம் நம்ம சமுதாயம் அதுல திருஞான சமுதருடைய வரலாறு முஸ்லீம் ஒருத்தம் அப்படின்னு நினைச்சிருக்கிறான் அப்படின்னு கதை வச்சு நிமித்து எரிஞ்சு கீழே அறிகிட்டு போயிட்டார் வாரியார் பேசணும்னா எறும்ப பத்தி பேசணும்னா முப்பது நாளைக்கு பேசுவார் துரும்பத்தி பேசுவான் முலிம் சமீபத்தில் ஒரு நாட்டிவன் கோயில் ஒன்று கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கு திறப்பு விழாவுக்கு அபுல் கலாமில் சொன்னான்னு சொல்லிவிட்டா யாராவது கை தூக்குற ஆமா அந்த மாதிரி இப்ப சமீபத்தில் இந்த ரேடியோட ஒரு பாட்டு ஒன்று போட்டான் ஒரு முஸ்லீம் எழுதுனது அவர் பேரு அவர் பெரியவர் தான் அவர் வந்து முஸ்லீம் பெரியவர் அவர் பேர் கொஞ்சம் ஞாபகத்தில் இல்லை அவன் சொல்றான் நீதானே என் மண்டையில் எழுதுன அந்த எழுத்தையே அழிச்சு விட சொல்றான் கருத்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா எழுதுனவன் நீதானே அதை அழிச்சுட்டா என்ன அப்படின்னு கேக்க நல்லா இருக்கு எந்த மதத்திலேயும் பெரியவர்கள் உண்டு ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை உலகம் பூரா மதம் ஜாதி தெய்வம் பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடி போயிட்டாலும் ஆமா ஒண்ணு என்ன தமிழ்நாடு எடுத்துங்கன இந்துக்கள்னு எல்லாரும் சொல்றதுக்கு ரெடியா இருக்கான்களா தமிழன்னு சொல்லிக்க ரெடியா இருக்கானுங்களா இருக்காங்களா இல்லையா கிடையாது ஆமா ஒரு பக்கம் ஒரு கூட்டம் எடுத்துக்கிட்டு தமிழை திட்டிக்கிட்டே தெரியுத ஒரு பக்கம் ஒரு கூட்டம் எடுத்துக்கிட்டு வடமொழியை திட்டிக்கிட்டே தெரியுத என்ன பண்ண முடியும் இல்லையா ஆமா இவன் அடிச்சா அவங்க கேட்க மாட்டான் அவன் அடிச்சா இவங்க கேட்க மாட்டான் அது போயிடுவோம் விட்டுருவோம் நாம அங்க போக வேண்டாம் என்னமோ வாய் தவறி வந்து ஆக பெரியவருக்கு மதிப்பு கொடுத்தார் அவர் அதனால கடவுள் காட்சி கொடுத்தான் இவரை திருவாரூருக்கு வான்னு சொன்னான் பரமசிவன் எங்க சிதம்பரத்துல இல்லையா எப்படி ஆட்படுத்துறாம் பாருங்க கடவுள் இங்க போய் அவர் தரிசனம் பண்ணிட்டு போய் நீ திருவாரூருக்கு வான்னு சொல்றான் இல்லையா ஆமா என்னமோ நாம எங்க ஒரு ஊருக்கு நான் பாட போனது மாதிரியும் அங்கே இருந்து வருஷம் இன்னொரு ஊருக்கு கூப்பிட்டு போறது மாதிரியும் அந்த நிகழ்ச்சி நடக்குது அவங்களுக்குத்தான் நடந்ததே தவிர நமக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது ஆமா ஆக திருவாரூரை நோக்கிட்டு போறாரு அப்படி போகும்போது திருவாரூரில் இருக்கிற சிவன் என்ன செய்வனடியாருடைய கனவுல தோன்றி நான் நம்பியாரூரை கூப்பிட்டுருக்க அவன் திருவாரூரை நோக்கி வர்றான் அவங்க எல்லாரும் போய் எதிர்கொண்டு அழைங்கள் அப்படின்னு சொல்லிவிடுறாங்க பெரிய புராணத்தில் பாட்டு வருவ தொண்டி கூற வீதி ஓடு செல்வ நான் விபூதித்தான் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா சொல்ல மாட்டான் ஆமா ஒரு ரிக்சா வண்டிக்காரன் ஏதாவது தகராறு பண்ணிடுங்க கூட்ட என்ன பொறுத்தளவுல இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் ஆமா நான் எத்தனையோ ஊர்ல தேவாரம் பாடி பார்த்தேன் ஒரு ரூபாய்ல கேட்கறது இல்லை ஆம்பாட்டு போய்கிட்டே இருப்பான் சின்னா பாவீங்களா தேவாரி விட்டுட்டாக தாளத்துல தப்பா ஒண்ணு இருக்கு கேட்கவே மாட்டான்கள் ஆமா அதுலயும் கோயில்களுக்கு பாட போனமோ கடவுளே கடவுள் இன்னும் ரொம்ப மோசம் ஆமா அப்புறம்தான் தனியாக அப்படி கோயில்களுக்கு எல்லாம் கூப்பிட்டா கூட போறது இல்லைன்னு கூட வச்சுக்கிட்டேன் ஆமாம் சில இடங்களில் பாறை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் என்ன தேவாரம் கேட்பீங்களா சொல்லுங்க இல்லாட்டு பிறகு நான் வரல அப்படின்னு விடுவேன் அப்படி கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆமாம் பணங்காசை நினச்சிக்கிட்டு போய் நம்ம அகௌரவுப்பட வேண்டாம் அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் போகாமல் இருந்தது கூட உண்டு ஆமாம் ஆக அந்த சிவனடியார்கள் கனவுல போய் ஆ நம்பியார் எதிர்கொண்ட அடைகள் ஊடு செல்வார் திருத்தொண்ட தம்மை நோக்கி எந்த இருப்பதும் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்னும் பாடி தம் பெரும திருவாயில் சார்ந்த ஆமா உங்களை திருவாரூர் சிவன் அனுப்பிச்சிருக்கான் என்னையும் ஆட்கொள்வானா இந்த சுவாமி நீங்க கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பதியம் பாடுறார் இதே எண்ணம் சம்பந்தருக்கும் வருகிறது திருவாரூருக்கு போகும்போது எந்த என்னை என்று கொள்ளுங்கொலோ அப்படின்னு ஒரு பதியம் பாடுறார் வருது திருவாரூர்லயே வருது அதுதான் ஆச்சரியம் இல்லையா ஆமா ஆக திருவாரூருக்கு போகும்போது ஒரு பதியம் பாடுறார் alayum <laughs> alay illa ellam karayum kadarum madayum kalayum madayi ella அவர் எம்பிமாள் இருப்பதோ கே அவர் அந்த பதியம் அப்படியே வருது நீதியில் ஒன்றும் வடுமேன் இருக்கிறவன் நினைக்கவே இல்லை படிக்காம பாமரன் இருக்கிறான் பாருங்க ஆடு மாடு மேசுகிட்டு கொஞ்சம் அது சொல்றது தப்பு இது தப்பு கூட நினைக்கிறான் மிகப்பெரிய படிப்பு படிச்சுட்டு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறான் பாருங்க அவன் பண்ற அக்கிரம்தான் இந்த நாம் ஒழிச்சு கட்டி இருக்கு நேர்மறந்தே போயிட்டார்கள் சுருக்கமா சொல்ல போனா ஏ மேல வருத்தப்படாதீங்க அரசாங்கத்தில் பணி செய்கிறவர்கள் நூத்துக்கு நூறு மார்க் அந்த தவற செய்துகிட்டு இருக்காங்க இதை நான் சொல்லக்கூடாது பயத்தறிச்சல் சொல்ல முடியாமல் போது யாராவது அரசாங்கத்துல உத்தியோகம் என்னும் நிற்கண்டகம் செய்து வாழ்வேன் வேதிய தம்மை வெகுளேன் துணையாக நீர் அணிந்த ஆதி இருப்போர் அவருடைய மயும் ஆழ்வரோ கேளிய ால் பேப்புடையேன் மனம் தன்னால் ஓசை பெரிதும் ஒலிகடல் நஞ்ச முதுண்ட ஈசங் இருப்பதும் ஆறு அவர் எம்மையும் ஆழ்வரோ கேனே எந்த இருப்பதும் ஆறு அவர் எம்மையும் ஆழ்வரோ என் பாடிட்டே திருவாரூர் கோயிலுக்கு உள்ளே போகிறார் சுவாமி சுவாமி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான் எப்போதுமே சொல்றேன் கடவுள் ஒரு வகையில் நமக்கு ஒரு கெடுதல் செய்துவிட்டான்னு நாம எண்ணினோமே ஆனால் அந்தாண்ட ஒரு நன்மை அவன் செய்துட்டு போயிடுவான் ஏன் அப்படிதான் அவன் செய்ய முடியும் அப்படிதான் அவன் செய்யணும் இல்லையா ஆமா வாரியார் சாமி வாரியார் சாமியை போய் சீர்காழி கோவிந்தராஜன் காலையில் சாமி இருக்காங்களான்னு போனில் கேட்டான் இருக்காங்க நான் வரேன் சாமியை பார்க்கணும் ஒரு பூஜை முடிஞ்சது போ விழுந்து கும்பிட்டான் என்ன பாருங்க இல்லை நேற்று நான் ட்ரெயினில் போயிருக்கணும் ட்ரெயின் மிஸ் ஆகிடுது அந்த வண்டி தூத்துக்குடி எக்ஸ்ப்ரெஸ்ஸு திரு சிதாப்பள்ளி விழுந்துடுது ஆற்றுல அந்த வண்டி நான் மிஸ் ஆனது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னடா வண்டியை விட்டுட்டமே அப்படின்னு ராத்திரி ரெண்டு மணி இருக்கும் யாரோ சொன்னாங்க அந்த வண்டி தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் விழுந்துடுத்து வண்டியே க்ளோஸு அப்படின்னு சொன்னாங்க கடவுள் தப்பிக்க வைத்தோம் யாராவது ஒரு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண வச்சுன்னா அவங்கள்ட்ட வந்தேன் கடவுள் நமக்கு நன்மைதான்ப்பா செய்வேன் மிஸ் ஆனது நல்லதாக போச்சு பத்தியா அப்படின்னு சொன்னேன்னு மேடையில் ஒரு பிறகு வாரியார் தாமி சொன்னாங்க சீதாழியே என்ன சொன்னதான் எனக்கு ஞாபகம் அது போயிட்டு போ அந்த மாதிரி கடவுள் எங்கேயாவது அப்படி தீமை செய்வேன் அதுக்கு தான் அவர் சொல்றாரு அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை குண்டு ஏற்றும் ஆனால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் சேர் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவடி அவரவர் அனுபவம் எவர் எவருக்கு உதவினாரு எவரவருக்கு உதவியது தவறவர் தம்மை உணவு இல்லையா திருவாரூருக்கு போனார் சாமி கும்பிட்டாரு சாமி நினைச்சிருக்காரு இவன் ராஜா வீட்ல வளர்ந்தவன் குறுக்கள் வீட்டுல பிறந்தவன் ராஜா வீட்ல வளர்ந்தவன் கிட்டத்தட்ட ஒரு ராஜ்யத்துல பாதி கொடுக்க சொல்லி நரசிங்க முனையறையர் கொடுத்திருப்பார் வடர்ப்பு பிள்ளை இல்லையா வளர்ப்பு பிள்ளை இல்லையா ஆனதுனால பாதி ராஜ்யம் கேட்டா கூட கொடுத்திருப்பாரு அவரேனாலும் திருவாரூர் சிவன் நினைக்கிறான் அவ்வளவு பெரிய தகுதியில இருக்க வேண்டியவனாச்சே நாம இப்படி உத்ராட்டத்தையும் விபூதியம் போட்டுக்கிட்டு அவரை பரதேசிய ஆக்கிட்டோமே அப்படின்னு ஒருவேளை சுந்தரர் நினைப்பாருன்னு அவர் நினைச்சாரோ என்னமோ என்ன சொன்னாராம் நீ மனக்கோலத்துல எப்படி இருந்தா ராஜா வீட்டு பிள்ள இல்லையா ஆமா ராஜா வீட்டு பிள்ளை வேதியர் வீட்டுல பிறந்தார ராஜா வீட்டில் தான் கல்யாணம் நடக்குது அப்போ என்ன எப்படி இருந்திருப்பாரு தலையில இருந்த பெரிய குல்லாக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு உண்டான மரியாதையோட அப்படின் அவர் இருந்திருப்பார் இதை நான் உங்களுக்கு நினைப்பலங்க முடிஞ்சுது கல்யாணத்துக்கு போற சேக்கிடார் சொல்றார் அவர் செய்தாரோ செய்யலயோ சேக்கிடார் சொல்றார் அவ்வளவுதான் இல்லையா ஆமா அரச அலங்காரத்தில் இவர் புறப்படுறார் கல்யாணத்துக்கு எல்லா அலங்காரமும் முடிஞ்சு போச்சு கடைசியாக சுந்தரர் விபூதி அணிகிறார் அணிவானா நினைப்பு வருமா வருமா வராது அது அரசன் போட்டு பிள்ள ஆமா சேர்க்கிட என்ன சொல்றார் சிவனுடைய திருவடி தன் தலைமையில் இருப்பதாக எண்ணி விபூதி அணிந்தார் அப்படின்னு சொல்றார் உங்க வீட்டுல பெரியபுரம் தான் எடுத்து பாரு அவர் செய்தாரா அல்லது சேர்க்கிறார்க்கு இப்படி சொல்லி அவருக்கு பெருமை ஊட்டமோ அல்லது இந்த ஒழுங்கு நெறியை நாம சொல்லணுங்கிறதுக்கு சேர்க்கிடாரு சொல்லி வைத்தாரா அது கடவுளுக்குத்தான் தெரியும் இல்லையா விட்டு ஆக அப்படி மன்னர் கோலத்திலே வைதிக திருவும் மன்னர் திருவும் பொங்கி வழிகிற ஒரு திருமண சிவன் திருவடியை எண்ணி திருநீர் அணிந்தார் என்று பெரிய புராணத்தில் வருகிறது வாதபூரன் படிச்சிருக்காரா அதுக்கு ஒரு சொல்றதானா கையை தான் தூக்க தூக்க மாட்டியா அல்லவா ஆமாம் தேவாரத்தில் சிவாய நம என்று நீர் அணிந்து விடு என்று இருக்கிறது நமச்சிவாய என்று இருக்கிறது ஆனா சிவன் திருவடியை நினைத்து பூசினார் என்று வருகிறது தெய்வ சேக்கிடாரு பெருமான் சொல்ற அந்த கோலத்தில் இருந்தவரை இப்ப ஆண்டியாக ஆக்கிவிட்டோமேந்தர நினைக்க விட்டாலும் பாக்கி பேராது நினைப்பான் அவன் அரசர் அரண்மனையில் இருந்தான் பாதி ராஜ்யம் கிடைச்சிருக்குமே ஆண்டியா போயிட்டான் யாராவது நினைக்க போன நினைச்சுட்டு நீ திருமண கோலத்தில் எப்படி இருந்தாய் எந்த கோலத்தில் இருந்தால் அந்த கோலத்திலேயே நீட்ட சுந்தரோட படத்தை பாத்தீங்கன்னா அரச கோலத்திலேயே இருக்கும் இல்லையா ஆமா ஒரு இடத்துல பிடுங்கினான் ஒரு இடத்துல கொடுத்தான் அதே மாதிரி ஒரு இடத்துல மனத்தை நிறுத்தினான் ரெண்டு மனத்தை செய்து வச்சோம் அதனால்தான் ஒரு மனத்தை சிதவி செய்து வல்வடக்கிட்டு ஆட்கொண்ட ஓனை கொண்டே இருமனத்தை கொண்டருளையே வல்லாடன் சுந்தரன் அப்படின்னு ஒரு பாட்டு போனதுக்கு நம்பிக்கை தான் நம்ம தேவை அந்த நம்பிக்கை உனக்கு என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு அவன் ரெடி என்பதை நாம் எண்ணிக்கொள்ளும் ஆக என்ன செஞ்சு விட்டாரு திருமண கோலத்தில் எப்படி இருந்தாயி அந்த கோலத்தில் இருந்து விடு அப்படின்னு சொன்னாராம் உனக்கு நம்மை தண்டனம் குபேரன் வந்து சிவனுக்கு தோழன் அவன் செல்வந்தவன் சிவனடியாரக்கு ஒரு நல்ல சிவனடியார் வேண்டும் எண்ணிக்கொண்டிருந்தான் சிவன் இவரை அதனால உனக்கு தோழனாக அதனால தம்பிதான் தோழர் சுந்தரருக்கு ஒரு பேரு உனக்கு தோழனாக என்னை தந்து விட்டேன் அப்படின்னு ஒன்னாச்சா நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீயக் கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர மண்மேல் விளையாடுவாய் என்று ஆரூர கேட்க எழுந்ததன்றே இரண்டாவது ஒரு வாக்கு முதல்ல சொன்ன சோழனாக கொடுத்து விட்டேன் அந்த மனக்கோலத்திலேயே நீ இருந்து விடு அப்படின்னு பெருமான் பெருமான் தான் நமக்கு இந்த திட்ட வட்டத்தை நமக்கு சொல்லிக்கொண்டு போகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இல்லையா ஆமாம் கேட்கிறார் பெருமானு இல்லாவிட்டால் மூவருடைய பெருமை நமக்கு தெரியாமலே போயிருக்கும் ஆமாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம மரியாதை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லையே தெரியாதுன்னு சொன்னால் அப்புறம் இன்னும் கேட்கணுமா என்ன அப்புறம் இன்னொன்று சொன்னான் என்று பலமுறை வணங்கி எய்திய உள்ள கழிப்பினோடு வெந்தி அடல் விடை போல் நடந்து வீதி விடங்க பெருமான் முன்பு சென்று தொழுது துதித்து வாழ்ந்து திருமாளிகை வளம் செய்து போந்தார் அன்று முதல் அடியார்கள் எல்லாம் தம்பிதான் தோழர் என்றே அறிந்தாக அந்த தம்பிரான் தோழர் வேடம் அரச வேடம் பேரு தம்பிரான் தோழம் அல்லவா ஆமா சுந்தரர் மண்மேல பிறக்கிறதுக்கு காரணம் என்ன ரெண்டு பெண்களை கைலாயத்தை பார்த்ததுதான் இல்லையா அது உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும் நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் சுருக்கமா சொல்ல வேண்டிய கடப்பாடும் சுந்தரர் பூ கொய்ய போனார் அம்பிகைக்கு தேடி என்ற ரெண்டு பேர் அனிந்திதி கமலின்னு அவர்களும் பூத்தோட்டத்துக்கு போனார்கள் இவர் அந்த பெண்களை பார்த்து விருப்பப்பட்டார் அந்த பெண்களும் இவரை பார்த்து விருப்பப்பட்டார்கள் பார்த்து விருப்பப்படுறது தப்பு என்று மூணு பேரும் நினைத்தாங்க இல்லையா ஆமாம் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டு சிவன் முன்னே நம்பியார் போனார் அந்த பெண்களும் அம்பாவுக்கு முன்னே போனாங்க சிவன் கேட்டார் நீ அந்த பெண்களை பார்த்து விருப்பப்பட்டில்லை அதனால் பூமியில் போய் அந்த பெண்களோடு இருந்து விட்டு அப்புறமா வரலாம் அப்படின்னு இவர் என்ன நினைச்சிருக்கணும் பரவாயில்ல நம்பர் ஒன் டூ கிடைக்குது இல்லையா சரி டாட்டா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலை சுடிச்சாராம் சுவாமி உன்னுடைய திருவடியை விட்டு நான் பிரிஞ்சு போகவா அப்படின்னு அதே மாதிரி அந்த பெண்களையும் அம்பிகை கூப்பிட்டு அவரை பார்த்து விரும்பப்பட்டீங்கல்ல பூமிக்கு போயிட்டு வாங்க பூமி போய்ட்டு அங்கே போயிட்டு அவரோட இருந்த அப்புறமா வாங்க வரலாறை சொல்ல வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் என்ன சொன்னாரு சுந்தரர் அந்த பெண்களை பார்த்து விருப்பப்பட்டது தப்புன்னு தன்னுடைய பார்வையை மாற்றி கொண்டார் இந்த பெண்கள் சுந்தரரை பார்த்து விருப்பப்பட்டது தப்பு என்று பார்வையை மாற்றிக்கொண்டார்கள் சிவனும் தப்பு என்று நினைத்தான் அம்பிகையும் தப்பு என்று நினைத்தார்கள் தீர்ப்பும் சொல்லப்பட்டு விட்டது இந்த கதையை சொல்லிவிட்டு சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றார் சுந்தரர் பெருமான் அந்த பெண்களை பார்த்து விருப்பப்பட்டது தப்பல்ல அப்படியே திருப்பி சொல்லிவிட்டார் என்ன அநியாயமா இருக்க அஞ்சு பேரும் தப்புன்னு சொன்ன ஒன்றை வருமான தெரியுமா திருத்தொண்ட தொகை தருவான் வேண்டி மாதர் மேல் மனம் போக்கினார் அந்த பார்வை தான் அவர் பூமியில பிறக்க வச்சது இங்க வந்து பிறந்தார் திருத்தொண்ட தொகை பாடினாரு திருத்தொண்ட தொகை தான் மூல ஆதாரமான நூல் பெரிய புராணத்துக்கு சேக்கிராறு பெருமான் சேக்கிராறு பெருமான் தனக்கு மூலம் கொடுத்தவன தப்புன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது ஆமா சொல்லக்கூடாது கற்புடைய பெண் தன்னுடைய கணவன் தவறு பண்ணிவிட்டானே ஆனாலும் சொல்லக்கூடாது முதலாளி ஒரு தப்பு பண்ணிவிட்டாலும் தப்புன்னு சொல்ல மாட்டான் சொல்லக்கூடாது நூறு மார்க் அவர் தப்புன்னு அவன் சொல்லக்கூடாது இதுதான் ஏதி தனக்கு மூல நூல் கொடுத்தவன் சுந்தரன் தப்பு சொல்லலாமா கிடையாது கீதில்லாத திருத்தொண்ட தொகை தருமான் வேண்டி மாதர்மியர் மலம் போக்கினார் என்னுடைய தலைவன் அவ்வளவுதான் முதல்ல வரலாறு சொன்னவரும் அவர் தான் பின்னால தீர்ப்பு சொன்னதும் அவர் தான் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆக திருவாரூர் இருந்தாரு சாமி கும்பிட்டு இருந்தாரு ஒரு பெண்ணு கமலினின்னு பேரு இல்லையா அது கமலாலயம் அல்லவா அந்த கமலி அந்த ஊருக்கு வந்து பிறந்தா ஆஹ் ஆம் அவளுக்கு பறவைச்சியார்னு பேரு உருத்திர கணிகையர் குலத்தில் பிறந்தார் உருத்திர கணிகைன்னு சொன்னா தேவர் அடியார்கள் அப்படின்னு நம்ம நாட்டில் ஒரு கும்பல் இருந்தது அப்புறம் அது தேவடியான்னு வந்துட்டது தேவர் அடியார்கள் என்றது தேவடியான்னு வந்து இப்போ கூட அனுப்பலாம் ஓடா தேவடியா பையா அப்படின்னு சொல்லி கொடுக்கோம் இழிவு சொல்லாக அது மாறிவிட்டது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேவர் அடியார்களாக இருந்தவர்கள் பின்னால சிற்றின்பத்தில் மிகவும் ஈடுபட்டு தவறான செய்கைக்கு போறதுனால தேவடியான்னு சொன்ன அது தவறான சொல்லுக்கு வந்து விட்டது அந்த குலத்தில் பிறந்தார் யாரு இந்த கமரி அவருக்கு பேரு பறவையார் பறவையார்னு பேரு சிவபக்தி மிகுதி உண்டு அந்த தேவரடியார்கள் சொல்கிறவர்கள் சிவபக்தி மிகுந்தவர்கள் அவர்கள் சிவனுக்கே தாலி கட்டி கொள்ளுவார்கள் இல்லைங்களா ஆமா சிவனுக்கே தாலி கட்டிக் கொள்ளுவார்கள் அப்படி எல்லாம் உண்டு அவர்கள் அவர்கள் சிவத்தொண்டு செய்கிறவர்கள் கோயில் தொண்டெல்லாம் செய்வார்கள் சிவனுக்கு நடனம் ஆடுவார்கள் பாடுவார்கள் எல்லாம் உண்டு அந்த குலத்தில் தான் பிறந்த இந்த குளத்தில் பிறந்தா என்ன நத்தின் வயத்துலதான் முத்து பிறக்குது இல்லையா சேற்றுல தான் செந்தாமரம் பிறக்குது இந்த அம்மா திறந்தோறும் கோயிலுக்கு போவார் இவரும் போவார் யாரு சுந்தரம் போவாரா ஒரு நாள் அந்த பெண்ணை பார்த்தார் அதுதான் விதி இந்த அம்மாவும் அவரை பார்த்தாங்க அந்த அம்மாவும் இவரை பார்த்தா எத்தனையோ பேர் அந்த அம்மா பார்த்திருப்பா எத்தனையோ பெண்களை இவரும் பார்த்திருப்பார் பிரியம் வந்ததா இல்லை ஏ இதுதான் விதி இதுதான் ஆண்டவன் கட்டில சொன்னதான் கற்பகத்தின் பூங்கொம்போ பெரிய பிராணத்தில் வர்ற பாட்டு கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ பொப்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புண்ணியத்தின் புண்ணியம் சங்கிலியாருடைய தோல் அருள் இருக்கிறத பார்த்தேன் என்ன சொல்றது இத சிற்றின் சொல்றதா பேரின் சொல்றதா ஆமா இட கடவுளே இடத்துல சொல்லுவன் பறவையை தந்து ஆண்டானை அப்படிங்கிற நினைச்சிருப்பாங்க நாம பார்க்கிற கண்ணோட்டம் தான் தப்பு ஆமா பொக்குடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்துலர் மதிப்பூட்ட விரை கொடியோ அற்புதமோ சிவன் அருளோ அரியன் என்று அதிசயித்தார் அழகா இருக்கடி வாங்கிட்டு வர்றான் இல்லையா ஆமா இங்க அப்படி நடக்குதா இல்ல ஆமா அப்புறம் அந்த அம்மா சொல்ற முன்னே வந்து தோன்றும் உருதனோ பெருளியால் தண்ணீரில் மாறனோ தார் மாவில் விஞ்ஞனோ மின்சே அண்ணல் மெய்யல் பெற்று உடையவனோ என்னே என் மனம் திரித்தை வாரோ என கிட்ட நெருங்கி கேட்கிறேன் இவருங்கிட்ட நெருங்கி கேட்கறேன் அவர்கிட்ட நெருங்கி கேட்கிறேன் இப்ப நடக்கிற தவறெல்லாம் கொஞ்சம் அப்படி எண்ணி பார்த்துக்கிட்டு இதையும் எண்ணி பாரு இல்லவா அப்புறம் இந்த அம்மாவும் அவர் பார்த்து விருப்பப்படுறார் தெரிஞ்சது அவரும் இந்த பொண்ணை பார்த்து விருப்பப்படுறாரு தெரிஞ்சுது வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் திருப்பூர் ஒரு இடத்துல வேண்டும் அடியர் புலவர் வேண்டும் அரிய பொருளை வேண்டும் அளவும் உதவும் பெருமாளே என்று வருகிறோம் இல்லையா அங்க அவர் முருகனை சொல்றாரு நச்சிமனை சொல்றாரு அவ்வளவுதான் நாம் ஒழுங்க வேண்டியதை கேட்டோம்னா அவன் கொடுக்க தயாரா இருக்கான் நான் ஒரு காலத்தில் எண்ணினேன் நான் ஒரு நல்ல தேவார இசை பாடகனாக வர வேண்டும் என்று நான் நினைத்தேன் கொடுத்தானா இல்லையா போகும்போது முள்ளு குத்துச்சு இடப்பாடு வந்தது அப்படிங்கறத பத்தி எல்லாம் கேள்வி கிடையாது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தானா இல்லையாம அதுதான் நமக்கு தேவை இல்லையா ஆமா அதை மாத்திரம் நீ பாத்துக்க பின்னால் இருக்கிறதுனா என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்னுடைய சதாபிஷேகத்துல ஒரு மலர் போட்ட போது அதுல எழுதுனாங்க அதுல அவர் வந்திருக்காராங்க ஆர்மம் இல்ல எனக்கு பல தீமைகள் செய்தவர்களும் உண்டு அவர்கள் எல்லாம் எழுதலை எனக்கு செய்த நன்மை செய்தவர்களை மாத்திரம் எழுதினேன் தீமை செய்தவர்களெல்லாம் நான் எழுதலை அப்ப இந்த ஆர்மது கேட்டேன் எனக்கு யாராவது என்னென்ன தீமை செய்தார்களோ அதெல்லாம் நான் ஒன்னு எழுதுறேன் எப்பாவது நீ அதை வெளியிடுறியா அப்படின்னு கேட்டேன் இந்த பொற்றாட ஆர்மன்னு அவர் தானே எனக்கு செய்து வச்சார் அதை எழுதாதீங்கன் எதாதீங்கிட்ட எழுதலை எழுதட்டுமான்னு கேட்டேன் எழுதாதீங்க அதை வேண்டாம் நாம நன்மையே சொல்லுவோம் தீமையை நாம சொல்லக்கூடாது அப்படின்னு உண்மைதான் ஆனா தான் எழுதாமலதான் விட்டேன் கேட்டு பார்த்தேன் இல்லையா ஆம் ஆக நாம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம் நான் ஒரு நல்ல பாடகனாக வரணும் தேவாரத்தை நன்றாக பாடணும் நான் நினைத்தேன் அவன் கொடுத்து விட்டானா இல்லையா நம்முடைய எண்ணி துணிக கர்மம் இல்லையா துணிந்து விட்டமே ஆனால் என்ன இடர்பாடு வருதுங்கிறத பத்தி கவலே அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டியதுதான் நம்மளுடைய பொறுப்பு இல்லையா ஆமா அதை செய்து அவன் ஆனா உன்னுடைய முயற்சியை உழைப்பை விட்டு உழப்பின் வாராத உறுதியும் உழவோ அப்படின்னா ஒரு பெரியவன் இல்லையா உழைச்சம்னா நம்ம எதையும் செய்து விட முடியும் ஆமாம் மலையிலுமே மலையில ஏறுறான் எப்படி ஏற முடியுது அவனுக்கு ஏறிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஏறிவிடலான் அவ்வளோதான் எண்ணம் தான் இல்லையா ஆமா ஆக கிடைக்க வேண்டும் என்று நின்றுகழுக்கார்கள் கிடை வேண்டியதை கொடுத்துட்டான் தன்னடைந்தார்க்கு இங்கள் தருவானை என்று ஒரு சொல்லு சம்பந்தர் சொல்லுவார் இல்லையா ஆமா ஆனால் அந்த இன்பத்தை அவன் கொடுக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு அதனால அந்த அடியார்களுக்கு கணவரை போய் சொன்னானா திருவாரூர் சிவன் தம்பிரான் தோடர் அந்த பெண்ணை விருப்பப்படுறார் இந்த பரவன் ஆட்சியார் அந்த பெண்ணை அவரை பார்த்து விருப்பப்படுறார் ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வச்சிருங்க அப்படின்னு இதையும் சேர்க்கிட நீங்க தப்பு சொன்னீங்கன்னா உங்களை கணவன் உங்களை மனைவியாக ஆக்கி விட்டா பாருங்க ஒருத்தன் அதுவும் தப்பாதான் போயிடும் ஆமா தப்பு சொல்லக்கூடாது ஏதோ வாழ்க்கையில சில தப்புகள் இருக்கலாம் அதை பத்தி கேள்வி கிடையாது நினைச்சீங்க முடியுமா அனுபவிக்க தயாரா முடியாது முடியாது ஆமா இல்ல அவன் போயிட்டான் முடியுமா முடியாது வண்டி இது ஒண்ணு மணிக்கு முடியும் இரண்டு பேருக்கும் திருமணம் நடந்து விட்டது இப்போ ஒரு மனத்தை செதவு செய்து விட்டான் ஏற்கனவே வாக்கு கொடுத்தபடி ஒரு மனம் நடந்து விட்டது சுந்தரர் திருவாரூர்ல சிவன் கோயிலுக்கு போறது வழிபாடு செய்யறது தருமரம் பண்டா சி ஒரு ஆராய்ச்சி எழுதி அவர் மேடையில் பேசும்போதெல்லாம் சில கருத்துக்கள் ஒழுங்கா சொல்ல மாட்டார் என்னமோ தெரியல இப்போ நீ எழுதியிருக்கிறார் நான் முந்தா நாள் ரெண்டு நாளைக்கு முடி தருமபுரத்துக்கு போனேன் மாயுரத்தில் ஒரு நிகழ்ச்சி தருமபுரத்துக்கு போயிட்டு வரலாம் உணர்வும் உணர்வும் உணவும் கொடுத்து வளர்த்த மடாலயும் மறக்க முடியுமா மறக்கலாமா என் நன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய்திருந்த என்பது எனக்கு தெரியும் நான் மனசால தேனாம் தருமபுரத்துக்கு போவேன் ஒரு நாள் கூட தவற மாட்டேன் ஆமா கேட்டு போனேன் அவர் காலையிலந்து பேச மாட்டார் பூச பண்ணி விட்டு அப்புறந்தான் பேசுவார் பன்னண்டு எல்லாம் கையாட்டம்தான் அப்போ நான் அவரை ஒம்பது மணிக்கு சந்தித்தேன் காலையில் எப்போ வந்தேன் நான் மாயத்து பாட வந்தேன் காலையில் வந்தேன் குருமூர்த்தத்துக்கெல்லாம் போனேன் தரிசனமெண்ட்டு பூஜையில் பாடி விட்டு போகலாம் பூஜையில் பணி செய்து விட்டு போகலாம்னு வந்தேன் பூஜை நாழி ஆகும்போது நான் காஞ்சிபுரம் போனோம் நாழியாகுமே அப்படின்னு அவரு பூஜையில நான் பாடுறத விரும்புறார் இல்லையா எப்படியா இருந்தாலும் நம்ம வளர்த்த பிள்ளை இன்னைக்கு எங்கேயும் இருக்கிறான் மலை மேலே ஏறி ஆடு மேஞ்சாலும் குட்டி கோனான உடனே அந்த எண்ணம் அவருக்கும் இருக்கும் அல்லவா ஆக என்ன பண்ணாரு கெடியார்த்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அப்படின்னாரு பதினோரு மணியை காட்டி பதினோரு மணிக்கு நீ இதை விட்டு புறப்பட்டுருந்தான் நீ பூஜையில போய் பாட்டு அப்படின்னு கையினால சொன்னார் கே கேட்டு அப்புறம் பெரிய மரியாதை எல்லாம் பண்ணாரு அவ்வளவு பெரிய மரியாதை எனக்கு தேவையில்லை என்னமோ அவருக்கு இஷ்டம் செய்தார் அதெல்லாம் விட்டு பதினோரு திருமுறையாக அவர் இப்ப வெளியிட்டு இருக்காரு எவ்வளவு பெரிய மூட்டை அதை கொடுத்து எடுத்துக்கிட்டு போளே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து திரிச்சு பார்த்தேன் அதுல ஒரு ஆராய்ச்சியில் இருக்காரு ஒருத்தன் கடன் வாங்கிவிட்டான் ஏடை கடன் வாங்கிவிட்டான் அந்த கடனை திருப்பி செய்ய முடியவில்லை அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதவன் அவன்கிட்ட வேலைக்கு போனான் நான் அவனுக்கு வேலை செய்கிறேன் அந்த பணத்துக்கு ஈடு கட்டிக்கணும்னு சொல்லிவிட்டான் சரி நீ என் வீட்டில் வேலை பாடுறன்ட்டான் வேலை பார்த்தான் சம்பளம் கொடுக்கல மாதம் மாதம் இவனுக்கு ஆயரருபா ஆயிரம் ரூபான்னு சம்பளத்தை போட்டு கணக்கு எழுதிவிட்டான் பத்தாயிரம் ரூபாய் சரியாக வந்துடுச்சு இது சரிதானே அது போல் தினந்தோறும் கோயில் வழிபாட்டுக்கு போய் நம்ம பாட்டு சொல்லி விழுந்து கும்பிட்டவையானால் இந்த ஈடு கட்டி விடலாம் அப்படின்னு இந்த உபத்தை எழுதி இருக்காதியா அவரு எனக்கு அவளுத்து போயிட்டு நான் தெருந்தோறும் கோயிலுக்கு போய் நூறு பாட்டு சொல்றேன் இந்த சொல்லு எனக்கு கிடைச்ச உடனே நல்லா இருக்க ஏழா போயிட்டான் பலர் வாங்கினா பணத்தை திருப்பி கொடுக்கல அவன் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டான் சரியா போயிட்டுல அந்த மாதிரி நல்லா சுந்தரர் திருமணம் செய்து கொண்டு அங்க இருந்தார் கோயிலுக்கு போனார் தவறாம போலையிலையும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்று சொல்லுவார்கள் சுந்தர தேவாரத்தில் அந்தியிலி சந்தியில்தான் பஞ்சாயத்தை சொல்லுவாங்க எல்லாரும் இவர் சொல்றாரு அந்தியும் நண்பகனும் உச்சி போதிலேயும் உன்னுடைய நாமத்தை நாம் மறக்கலன்னு மற்ற இடத்துல சொல்றாரு இல்லையா ஆமா ஆக அப்படி தரிசனம் பண்ணி இருந்தார் அங்க தேவாசிரிய மண்டபம்னு ஒன்று இருக்கு அங்க போனாரு அறுபத்தி அடியார்கள் உட்கார்ந்துருந்தாங்க அவர் அவங்க பார்த்தாங்க இந்த அடியார்களுக்கெல்லாம் நாம அடியே எப்போ அடியார்களை விழுந்து கும்பிட வேண்டாமா அவர்களுக்கு அடித்தொண்டு நாம் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு அடிமையாக இருக்கணுங்கிற எண்ணமாவது நமக்கு இருக்க என்ற எண்ணம் இவருக்கு வந்தது ஆறு ஒரு சிவனை கேட்டார் நான் உன்னையே பாடிட்டு இருக்கிறேன் இந்த அடியார்கள்லாம் கேக்கரிய செய்கையை செய்தவர்கள் செய்ய முடியுமா சோறு தான் போட்டான் திருச்செங்கட்டங்குடியில பிள்ளைக்கறி போடணும் சொன்னான் கோபம் வந்தது அவருக்கு வள்ளிய ஒரு குடிக்கு ஒரு பிள்ளை தகப்பன் தாய் பிடிக்க தகப்பன் அறிஞ்சி அந்த கறி தான் எனக்கு சோறு போடணும் கேட்டான் ஏண்டா நீ சாமியாராணி சாமியாரா அயோக்கிய பயல வாடா அப்படின்னு எட்டி அந்த திருச்செங்காட்டங்குடியில இருந்து நன்னிச்சு கொண்டு விட்டுருப்பா அப்படித்தான செய்யணும் நீங்களும் அப்படித்தானே செய்வீங்க நீங்களும் செய்வீங்க இல்லையா யாராவது சொல்ல சொல்லு பார்க்கலாம் ஒரு சாமியாரு என் வீட்டுக்கு வந்தாரு வெள்ள அடிச்சாரு கதவ தருந்தேன் இது பெரிய புராணம் இல்லை நடந்ததை சொல்லணும் நீ தானே தரும சாமிநாதன் நான் பிராமணன் வீட்டில் சாப்பிடணும் பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவேன் மணி பத்தாவது சமைச்சு வச்சுக்கிட்டு என்ன பன்னெண்டு மணிக்கு வந்து கூப்பிடு நான் கோயில் இருக்கேன் என்னை வந்து கூப்பிடு நான் சாப்பிடுறேன்னு சொன்ன சமைச்சு வச்சுட்டு போய் கூப்பிட்டேன் வந்தான் அதை வர்ற வழ வழ ஒரு புடி மண்ணான் ஒரு புடி மண்ணிறான சாமிழ் ச ஆரங்க அப்படின் சொன்ன கைகால் ஆரம்ப வேண்டியதில் நான் எப்போதுமே பரிசுத்தமாக இருக்கிறவன் அப்படின்ட்டான் போச்சு இலையை போட்டாங்க இலையில் சாப்பிட மாட்டேன் தரையில் தான் சாப்பிடுவேணும் என்ன பண்றது என்ன பண்ண முடியும் கரையில் சோறை போட்டோம் ஊத்து சாம்பாரன்னு சொன்னான் சாம்பாரை ஊற்று நாங்கள் இந்த புடி மண்ண அதில் போட்டான் போட்டு சாலை நல்லா பெசிஞ்சு அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான் முடியுமா சாப்பிட்டு முடிஞ்சது சாமி கையாளம்பிக்கிறது கையாளம்ப வேண்டிய தேவையில்லைன்னு தன்னுடைய துணிலேயே தொடக்கணும் எனக்கு பயம் கண்டு போச்சு இவரோட நாம இருக்கிறதே தப்பு எப்படியாவது ஊட்ட விட்டு போனா சரி தான் ஆமா அப்படிதான் நினைச்சேன் நான் என்ன நீ கூட தான் நினைப்பீங்க ஆமா சாமி நான் ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டேன் எனக்கு ஒன்றும் தேவை இல்லை உனக்கு எதாவது விருப்பம்னா கொடு அப்படின்னா சரி இன்னும் ஒரு அஞ்சு ரூபாய ஒரு தட்டில் வச்சு கொடுத்தேன் தட்டை விட்டு எடு அந்த பணத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் வாங்கி ரெண்டாக கிழிச்சு ஒரு பாதியை தான் பாடியில் எடுத்துக்கிட்டு ஒரு பாதியை என்கிட்ட கொடுத்து நீ வச்சுக்கிட்டோம் இது என்ன பண்ண முடியும் ஒரு பாதி செல்லுமா செல்லாது ஆமாம் நீ எப்படியாவது இந்த ஆள் ஊட்டை விட்டு போனா சார் தான் ஆமா அந்த மாதிரிதான் திருச்செங்காட்டங்குடியில இல்லையா ஆமா இந்த அடியார்களுக்கு நான் எப்ப அடியார்களா இருக்க போறேன் அப்படின்னு சாமி கேட்டார் சாமி சொன்னா நான் எப்படி பாடுவேன்னு கேட்டார் இல்லையா திருவண்ணூர்ல இல்லையா பிச்சனை கூப்பிட்டா அல்லவா நான் வருத்தப்பட்டிருந்தேன வருத்தப்படலையே ஏன் நானே நீ நீயே நான் நான் ஏன் வருத்தம் பண்ணும் பித்தா பிறைசூடி பாடு பித்தா பிறைசூடின்னு பாடி விட்டான் கேட்டுக்கிட்டேன்ட்டான் இப்ப நான் சொல்றேன் ராம ஏனுக்கு வேண்டியவர் தான் ரொம்ப நாளாக தெரியும் தமிழ்சங்கத்த இருக்காரு மரியாதையான மனுஷன் நான் தவறி போய் அவரை கேட்கற உனக்கு புத்தி இருக்கு ஏன்னா நான் கேட்டுக்கிடுறேன்னு வச்சுக்கங்க கேக்கலாமா கேக்கலாமா கேக்க ஆமா அவன் முழு முதல் கடவுளை பித்தம் சொல்றான் அவன் பாடுறான் கேக்குறான் என்ன அர்த்தம் ஆமா நாம நினைச்சோம் அதே மாதிரி சம்பந்தர் திரு எருக்கத்தம்புலி ஒரு பதிகத்தில் பித்தா பெரைசூடி அப்படின்னு ரெண்டு பதம் கொண்டு வர அது ஏழாவது நூற்றாண்டுல இல்லையா ஒன்பதாவது நூற்றாண்டில் சுந்தரரை பித்தன் என்று பாடுன்னு சொல்லிவிடுற இந்த சொல்லாட்சி ஏழாவது நூற்றாண்டிலேயே திருஞான சமுதர் கொண்டு வந்துட்டாரு திரு எருக்கத்தம்புலி ஒரு தேவாரத்தில் தேவாரம் இருந்தால் எடுத்து பாருங்க இந்த அடியார்களை நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு கேட்டபோது அந்த அடியார்க்கும் அடியேன் பாடு இரண்டாம் அடி எடுத்து கொடுக்கறோம் முதல்ல அடியெடு கொடுத்து கொடுத்தான் பித்தாபுரை சூடினு இரண்டாவதா அடி எடுத்து கொடுக்கறான் தில்லை வாழ் பாடு என்று சொல்ல கூட இல்லை அந்த வரியில ஃல்லா சொல்லிவிட்டான் திருவாரூர் சிவன் ஆமா தில்லை வாழந்தனர்தும் அடியா இருக்கும் அடியேங்கிற வரலையும் சொல்லிவிட்டான் பாடும் ஐயா வேலாயுத ஓதுவார் சொல்லியே நான் பாடி இன்னைக்கு உலகம் பூரா தேவாரம் போயிட்டுன்னு சொன்னா முழு கடவுள் சொல்றா நீ பாடுறான்னு அவருக்கு பாடுறதுக்கு தகுதி வராதா என்ன என்னடா அது வேலாயுத ஓதுவார் என்னுடைய குருநாதன் அவர் சொல்லி கொடுத்தே நான் என்னைக்கு நான் பாடி உலகம் பூரா கேட்டுக்க முழுமுதற் கடவுள் உலகம் எல்லாம் படைக்கிற கடவுள் அவ நடராஜ பெருமானுடைய தத்துவத்தை சொல்லும் போது ஆக்கலும் அழித்தலும் எல்லாம் அவன் தட்டத்திலேயே இருக்கு நான் அது இந்த தருமரம் பண்டார்த்த நீ நல்லா பஞ்ச கிருத்தியம் அப்படின்னு நல்லா எழுதி இவ்வளவு தூரம் எழுதுவார்னு நம்பவே இல்லை நல்லா இருக்க அவருக்கு எழுதல் என்ன தில்லை வாழ்ந்தனர் அவன் சொல்லிவிட்டான் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன்னு இவர் சொன்னார் அடுத்தது முதல்ல அவர் சொன்னார் அந்தனர் பரமசிவன் சொன்னது அந்தனர் அடுத்து அந்த வரியவன்கடிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதே மாதிரி திருநீல கண்டத்து பாணனார் கடி என்று பின்னார் ஒருத்தர் வர்றார் அவர் தான் கடைசி கடைசியடியார் திருநீல கண்டத்து குயமனார் முதலடியார் திருநீல கண்டத்து பாணனார் கடைசி அடியார் ஜாதியோ மதமோ இல்லாமல் அரசனும் உண்டு ஆண்டியும் உண்டு பாப்பனனும் உண்டு பறையனும் உண்டு ஆமா அப்படி இருந்த சமுதாயம் நாம நீ சீர்கட்டு போய் கிடக்கிறோம் போட்டோம் கடவுள் தீர்ப்புல எவனும் தப்ப முடியாது ஆமா ஆக திரியில கண்டத்து குயவனார் நான் திருநீலகண்டத்து குயவனார பற்றி சொல்லத்தான் நான் எண்ணி வந்தேன் சொல்லி இருப்பேன் ஆனால் இந்த சித்திர மாதம் திருநாவுக்கரசருடைய நினைவு நாள் வருகிற மாதம் திருநாவுக்கரசருடைய அற்புதங்களை செலதை பாடி காட்டணும் அப்படின்னு எண்ணி இருந்தேன் இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு இல்லையா ஆமாம் இந்த பத்து நிமிஷத்துல ஒரு ரெண்டு பாட்டாவது திருநாவுக்கரசற்பதான் நான் உங்களுக்கு நினைவுக்கு நல்ல குட்டாயினவார் விளக்ககிழ கொடுமை பல செய்தனர் நான் அறியன் இரவும் பகலும் பிரியாது மணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்று அகம்படியே குடரோடு துடைக்கி முடக்கி இடாத்தேன் அடியேன் அதிக செடியில விரட்டான துறையம் மானே நெஞ்சம் குமக்கே இடமாக வைத்தேன் முடியுமா முடியுமா நெஞ்சம் உமக்கே இடம் என்னமோ இலக்கணம் சொல்லுவாங்க முடியுமா ஒரு செகண்ட்ல என்னென்னமோ எண்ணுகிறது நெஞ்சம் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் இணையாது ஒருபோதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடைக்கி முடக்கிட நஞ்சாகி வந்து என்னை அழிவதனை நனுகாமல் துறந்து கறந்து அஞ்சேலும் எண்ணீர் அதிக கெடியில விரட்டான துறை அம்மா சலம்பூடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் இந்த கடவுளை நீச்ச மொழிங்கிற ஒரு பக்கத்தில் தமிழ் பாட்டு பாடுறவன் ஒதுக்கி விட்டுறான் தமிழ்நாட்டிலேயே அதுக்காக வந்தது தானே இது இது எதுக்கு வந்தது இந்த இடம் எதுக்கு வந்தது கோடி கணக்கில் போட்டு ஏன் கட்டினார் அவர் பைத்தியக்காரா அவரு ஆமா thamai odi ithai paadal marandariye nalandi ingilum unnai marandariye un naam ennavil marandariye kulandhar nalail pondu ulambai kularul uru soole thavitta ulai anthen nadiye adigai kelila அவருக்கு வந்து இருந்தது அவர் பாடினாரு போன வாரம் எனக்கு வயசுல பெரிய தொந்தரவு ஒரு வாரம் படுத்தே கிடந்த ஆமா எத்தனை தடவை இந்த பதியத்தை சொல்லியிருப்பேன் எனக்கே தெரியாது ஆமா டாக்டர் விட்டுக்கே போக வேண்டியில்லை அப்படின்னு இருந்தேன் அப்புறமா எல்லாருமா வற்புறுத்தினத்துக்கு அப்புறமா ஒரு நாள் போனேன் ஆமாம் இப்போ இந்த பபத்தில் இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா நாம் இந்த பதியத்தை சொன்னோம்னா நமக்கு தெரியா போயிடுது அந்த புண்ணியவன் பாடி வச்சுட்டு போனா நமக்கு கிடைச்சது இல்லையா ஆ சரி இவர் சைவ சமயத்தை விட்டு அங்க அங்கே திரும்பி வந்தார் அவன் விடுவானா ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி ஒருத்தன் போயிட்டான்னா அவனை சும்மா விடுவானா இன்னைக்கு நடக்குது இல்லை நம்ம பார்க்கிறோம்ல பாய்யா வர்றானா இல்லையா பாரு பிடிச்சு இழுத்துக்கிட்டு வாடா அவனை சொல்றான் நீங்க வரலன்னா எங்களுக்கு அடி விழும் நீ ஏண்டா அவனை ஆழ்த்திட்டு வரலன்னு இல்லையா ஆமா வாங்கன்னு கூப்பிட்டான் என்னால இன்னொருத்தவனுக்கு தொந்தரவு அப்பதான் சுவாமி நாமார்க்கும் குடியல்லோம் அதை பாருங்க இசை இசையாக வருகிறது ஏழாவது நூற்றாண்டில் பாடின தமிழ் எங்கேயோ ஒரு போதுவார ஒரு மூலையில் இதை பாடிக்கிட்டே இருக்க அந்த உயிரோடு இருக்கு ஒரு அறுபது வருஷத்துக்கு முந்தைய தேன் தேனா பாடினான் எம் கே தியாகராஜ பாவதர் உலக உண்டோ ஞானக்கள் போயிட்டு அந்த பாட்டு அந்த பாட்டை கேட்டு தான் நான் பாட்டுக்காரனா வந்தேன் ஆமா தேன் தேனா பாடின அந்த மாதிரி அழகான மனிதனும் கிடையாது அழகான குரலும் கிடையாது ஆமா அத கொஞ்சம் சரி பண்ணினா டி எம் சீர்காழி கோவிந்தராஜனும் ஆமா ஒருத்தன் போயிட்டான் ஒருத்தன் இருக்கான் எனக்கு அவன் சொந்தக்காரன் இல்ல அறிவுக்கு சொந்தக்காரன் ஆமா டி எம் கடவுளை பாட முடியுமா முடியாது எவனும் பாடிக்க முடியாது ஆமா அப்படி சினிமா சங்கீதம் இருந்த காலம் உண்டு போச்சு இப்போ சொல்லாது போட்டு போகுது ஆக அன்னைக்கும் அது இருக்கு இன்னைக்கும் இருக்கு இத திருநாவுக்கரசரை சொல்லி ஒரு பத்து பாட்டாவது பாடணும்னு நினைச்சேன் இதை சொல்கிறதுக்கே சரியாக போயிட்டு மன்னிச்சுக்கோங்கோ அடுத்த தடவை வரும்போது நாவுக்கரசரில் கொஞ்சம் சொல்லுவேனோ இல்லை திருநெல் திருநீலகண்டத்து குறைவனாருக்கு தான் போவேணும் அது கடவுள் விட்ட வழி ஆமாம் என்று நான் எண்ணி விடுகிறேன் என்று சொல்லி நாமெல்லாம் பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நாட்டில் ஜாதி மதம் மொழி வேற்றுமை இப்படி வேற்றுமையெல்லாம் மறையணும் நாடு நன்றாக இருக்கணும் நாட்டில் எந்த விதமான தீமையும் வர வேண்டாம் மக்கள் போரா நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் பஞ்சாற்றலம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றி கொள்வேனாக பேச்சு பேசும்போது சிலது தவறான சொற்கள் ஏதேனும் வந்திருந்தால் கருத்துக்கள் தவறாக இருந்தால் அதனை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி பஞ்சாற்றலம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக தமிழ்சிக்காகவே பாடுபட்ட அண்ணாமரை சித்தியார் கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு இதை கட்டி எனக்கும் கொடுத்துருக்கார் இல்லையா அவரை நாம் நன்றியோடு நினைத்து பஞ்சாட்டனம் சொல்லி நிறைவேற்றுக் கொள்வோமாக ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் ம் நம திவாயிவாயம் aya namo om namah shiva shivaaya namo om namah shiva